அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் திருக்குற்பாக்களை அறிவு மனநலம் சொல்நலம் உடல்நலம் செயல்நலம் உறவு நலம் ிய தலைப்புகளின் கீழ் என்ற அளவு ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் ஆகிய தலைப்புகளின் கீழ் பல அதிகாரங்களை ஓரளவு நாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம் தற்போது உடல் நலம் என்ற அதிகாரத்தின் கீழ் மருந்து என்ற அதிகாரத்தை நிறைவு செய்து கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தை கற்க தொடங்குகிறோம் திருக்குறளில் பொருட்பாலில் நட்பியலில் இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது திருக்குறளில் தொண்ணூற்றி மூன்றாவது அதிகாரமாக தலைப்பாக இது விளங்குகிறது அறிவை கெடுக்கும் கல்லை உண்ணாமல் இருத்தல் பொருளைக் கெடுத்து அறியாமையை கொடுப்பதால் இதுவும் பகையோடு வைத்து எண்ணப்பட்டது இதற்கு முந்தைய அதிகாரம் வரைவின் மகளிர் அதில் கடைசி குரட்பா இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு என்பதாகும் அதாவது இருவேறு மனங்களை உடைய பொதுமகளிரும் கள்ளும் சூதாட்டமும் ிய இவை மூன்றும் திருமகளால் நீக்கப்பட்டவரின் உறவுகளாகும் கள் என்ற சொல் இக்குரட்பாவில் இருப்பதை அறிகிறோம் கள் என்பதில் பிற மயக்க பொருள்களும் அடங்கும் கள்ளுண்ணும் பழக்கத்தால் சமூகத்தில் எத்தகைய சீர்கேடுகள் பெருகி வருகின்றன எத்தனை குடும்பங்கள் அழிந்து வருகின்றன என்பதை குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நன்கு அறிவோம் கள் குடிக்கும் பழக்கம் உடல் நலத்திற்கு மட்டுமல்ல அறிவு நலத்திற்கு மட்டுமல்ல மனநலத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சமூகத்தின் நன்மைக்கு மாபெரும் தீங்கை விளைவிக்கக்கூடியது மது வீட்டுக்கு நாட்டுக்கு உடலுக்கு கேடு உயிருக்கு கேடு என்ற வாச்சகத்தை யாரும் எண்ணி பார்ப்பதில்லை இளம் பெண்கள் கூட டாஸ்மாக் போன்ற இடத்திலே சென்று வரிசையில் நின்று கள் அருந்துகின்ற பாக்கியமற்ற காட்சியை ஆங்காங்கே நாம் காண்கிறோம் கள் குடித்தல் என்ற பழக்கம் சமூகத்தில் காலங்காலமாக இருந்து வந்த இன்றைய காலகட்டத்தில் அது மிகவும் சாதாரணமான ஒரு பழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது வேதனை தரும் விஷயமாகும் குடிப்பவன் மிருகத்தை போன்று நடந்து கொள்வதால் நிதானத்தை இழக்கிறான் பிறரது நம்பிக்கையையும் மதிப்பையும் இழக்கிறான் பொருளை இழக்கிறான் உறவுகளை இழக்கிறான் வாழ்க்கையையே இழந்து விடுகிறான் பள்ளி கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் டாஸ்மாக் வாசலில் நிற்பது வருங்கால சமூகத்தின் நலனை கேள்விக்குறியாக்குகிறது தனிமனித நலன் குடும்ப நலன் சமூக நலன் ஆகிய அனைத்திற்கும் கள்ளுண்ணாமை என்ற பண்பு மிக முக்கியமானது திருவள்ளுவர் பிறந்த நாட்டில் அரசாங்கமே கள்ளை விற்பது என்பது நாம் அனைவரும் செய்த பாபத்தின் என்றே கருதுகிறேன் இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை இப்பொழுது பார்ப்போம் உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார் பொழிப்புரை கள்ளின் இடத்தில் விருப்பத்தை செலுத்துபவர் பகைவராலும் பெரியோராலும் எக்காலத்திலும் மனிதர் என்றே கருதப்பட மாட்டார் அது மட்டுமல்லாமல் தாங்கள் பெற்றுள்ள சிறப்பையும் புகழையும் இழப்பார்கள் சற்று விளக்கத்தை பார்க்கலாம் பொருள் படை முதலாயின மது உண்டு மதியத்தலால் பயனற்றனவாகின்றன அவன் பகைவருடைய மதிப்பையும் இழக்கிறான் ஒழுக்கம் தவறுதலால் சான்றோருடைய மதிப்பையும் இழக்கிறான் முன்னுள்ள செல்வமும் சிறப்பும் குறைந்து விடுகின்றன உட்கப்படுதல் என்பதன் பொருள் அச்சப்படுதல் அல்லது அஞ்சப்படுதல் இதனால் கள்ளுண்டு கழிப்பானை கண்டு பகைவரும் அஞ்சமாட்டார்கள் ஏனெனில் அவன் படை முதலாயின கள்மயக்கத்தால் பயன்படாது என்று கருதி அஞ்சமாட்டார்கள் பகையவர்கள் என்பது கருத்து ஒருவனிடம் பல்வேறு வகையான ஆற்றல்கள் இருக்கலாம் படைவலி பொருள்வலி உடல்வலி அதாவது படைபலம் பொருள் பலம் உடல் பலம் ஆகிய பல இருந்தாலும் கள் உண்ணும் பழக்கம் இருந்தால் அவனை எதிரிகளும் எள்ளி நகைப்பர் எவரும் அவனை கண்டு அஞ்சமாட்டார்கள் பரிமேலழகருடைய உரை பகைவர் அஞ்சாமை மதிப்பினையும் புகழையும் இழத்தல் ஆகிய இவை இரண்டினாலும் அரசாங்கம் இனிது நடக்காது என்பது கூறப்பட்டது அதாவது இந்த குரட்பாவின் வாயிலாக கழு குடிக்கும் பழக்கம் உள்ளவன் தலைமை பண்பில் சிறந்து விளங்க முடியாது என்ற கருத்து உணர்த்தப்படுகிறது திருமந்திரம் முன்னூற்றி பாடல் இவ்வாறு சொல்லுகிறது உள்ளுண்மை ஓரார் உணரார் பசுபாசம் வள்ளன்மை நாதன் அருளினின் வாழ்வுரார் தெள்ளுண்மை ஞானச் சிவயோகம் சேர்வுரார் கள்ளுண்ணு மாந்தர் கருத்தறியாரே இதன் பொருள் கள்ளுண்ணும் மாந்தர் வேதாகமங்கள் உணர்த்தும் உண்மையை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் பசுபதி பாஷம் ஆகியவற்றை குறித்து அறிய மாட்டார்கள் விரும்பியவற்றையெல்லாம் கொடுக்கும் சிவபெருமானின் அருளை துணையாக கொண்டு வாழமாட்டார்கள் தெளிந்த சிவயோகத்தில் நிலை மாட்டார்கள் உண்மையை உணரமாட்டார்கள் இனி பதவுரை பார்க்கலாம் கள் காதல் கொண்டு கள்ளின் மீது விருப்பம் கொண்டு ஒழுகுவார் நடப்பவர் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் உட்கப்படார் பகைவர்களால் அஞ்சப்பட மாட்டார் ஒளி இழப்பர் தமக்குள்ள புகழொழியையும் இழந்து விடுவர் கள்ளின் மீது விருப்பம் கொண்டு நடப்பவர் எப்பொழுதும் பகைவர்களால் அஞ்சப்பட மாட்டார் தமக்குள்ள புகழ் ஒளியையும் இழந்து விடுவர் உட்கப்பட ஒழி இழப்பர் யஞ்ஞான்றும் கல்காதல் கொண்டு ஒழுகுவார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி